प्रपन्न पारे तोत्र कृष्णाय ிாத்தயிரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம ஜவிஞானூட்ட விஜிந்திரியுச்சி योगी காஞ்சன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை இந்த மூணு ஸ்லோகங்களில் உபதேசம் பண்ணுறாருன்னு நேத்துக்கு சொன்னேன் ஏழு எட்டு ஒம்பது ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய உபதேசத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டால் பொருள்களிடத்தில் அவன் சமமாக இருக்கான் அதாவது சூழ்நிலைகளில் சமமாக இருக்காங்கிறது தியானத்தினுடைய பிரயோஜனம்னு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் ரொம்ப ஓவரா சந்தோஷப்படுறதோ ஓவரா துக்கப்படுறதோ கிடையாது எதா செய்யணுன்னா ஒருவேளை தேவைப்பட்டால் செய்யக்கூடும் பிரதீகாரம் அதாவது அதுக்கு ஏதாவது சரி பண்ணிக்கிறதுக்கு குளிர தாங்கிக்கிறதுக்கோ அல்லது வெப்பத்தை தாங்கிறதுக்கோ சரி பண்ணக்கூடிய ஆனால் இது இப்படி இருக்கேன்னு சொல்லி மனசில் வருத்தத்தையோ நல்ல சூழ்நிலை அமைஞ்சு விடுத்துன்னு தொல்றதோ அவனுக்கு கிடையாது அதுதான் அதனுடைய சாரம் இந்த ஸ்லோகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி தாழ்ந்த பொருளாக இருந்தாலும் சரி அது மண்ணாங்கட்டியாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி வைரமாக இருந்தாலும் சரி அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறதோ துக்கப்படுறதோ கிடையாது அதாவது இது மண்ணை மதிக்காமல் இருக்கிறது மண்ணிலிருந்து தான் எல்லாமே வருகிறது ஆனால் மண்ணை மதிக்கிறதில்ல தங்கத்தையும் வைரத்தையும் நம்ம மதிக்கிறோம் அவன் ரெண்டையுமே மதிக்கிறது இல்லை ரெண்டையும் வெறுக்கிறதும் இல்லை அது பாட்டுக்கு வெளியில் இருக்குது அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அது என்னுடைய சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணம் இல்லைங்கிற விவேக்கம் ஞானம் சத்தியமிச்சா விவேகம் அவனுக்கு தெளிவாக இருக்குது அதனால் எப்போது அமைதியாக தியானத்தில் தான் இருக்கான் அவன் நடந்து கொண்டிருந்தால் கூட அவனுடைய மனசில் அந்த ஞான பலம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் தியானத்தில் இருக்கிறதா தான் அர்த்தம் பண்ணிக்கணும் இருந்தாலும் இங்கே உட்காந்துன்னு தியானம் பண்ணுறதை பற்றி தான் விசேஷமாக சொல்ல போகிறார் பகவான் உட்காந்துன்னு ஒருத்தன் நல்லா தியானம் பண்ணி பழகிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் எழுந்து நடந்துட்டு அந்த தியானத்தினுடைய பிரயோஜனத்தை அவன் அனுபவிச்சுன்னு இருப்பான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பொருள் பார்த்துப்போம் ஜான விஜான திருப்த ஆத்மான்னா இந்த இடத்துல மனசு எதனால மனசு எப்படி இருக்குது மனசுனால் திருப்த ஆத்மா ரொம்ப நிறைவான மனசோடு இருக்கிறான் அவன் எதுனாலன்னா ஞான விஜானத்தினால் திருப்தி உள்ள மனசை உடையவனாக இருக்கானாம் ஞானம்னா சாஸ்திரத்து மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நான் உண்மையிலேயே தூய உணர்வாக இருக்கிறேன்னு சாஸ்திர உபதேசத்தை மனசில் வாங்கிக்கிறது அதை வாங்கிட்டு அந்த ஞானத்தை தன் மயம் ஆக்கிறது ஆகையினால ஞானம்ங்கிறது அறிவை பெறது பெற்ற அறிவை தன் மயம் ஆக்கிறது அபரோக்ஷீகரணம் சுவானுபவ கரணம் பண்ணுறதுன்னு சாஸ்திரங்களில் சொல்கிறது உண்டு தன்னுடைய மனசில் ஆழமான நிலைக்கு அந்த அறிவை கொண்டு போகிறது மெய்ப்பொருள் ஒன்று தான் அத்வைத பரபிரம்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம் அந்த பரபிரமமாக நானே இருக்கேன்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் விஜானம் இறைவன் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்வது ஞானம் இறைவனாகவே நானும் இருக்கிறேன் எல்லாம் இறைவன் மயம்தான் இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை என்று தெரிந்து கொள்வது தான் விஜானம் அந்த ஞானத்தினால மனசில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது அதைத்தான் இந்த பதம் சொல்லுகிறது இந்த சொல் ஞான விஜான திருப்தாத்மா கூட்டஸ்தகான்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அசையறதில்லை எதுவுமோ இவனை அசைக்க முடியறதில்லை இது ஏற்கனவே நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் பதினாலாவது ஸ்லோகம் பதினாலு இல்லை பதினஞ்சாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே எம்ஹினவ் வியந்தே தேருஷம் புருஷ ரிஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருத்தவாய கல்பத்தேன்னு பகவான் சொன்னார் இதெல்லாம் தாங்க பழகிறவனுக்குத்தான் மோட்சத்துக்கு தகுதி இருக்குது ஞானத்தை பெறத்துக்கு தகுதி இருக்குன்னு அங்கே சொன்னார் இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்கார் அதாவது கூட்டஸ்தானா அப்பிர கம்பியா அசைக்க முடியாதவனாக இருக்கிறான் எந்த சூழ்நிலைகளோ உறவுகளோ இவனுடைய ஞானத்தை தியானத்தை அசைக்க முடியாத தியானத்தில் ஆழமாக ஈடுபட்டிருக்கான் மனசு நன்றாக அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தில் தோய்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம் விஜித்தேந்திரியா விஜித்தேந்திரியகா சொன்னால் நன்றாக விசேஷமாக சிறப்பாக இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கான் கர்மேந்திரிய ஜானேந்திரிய வியாபாரங்களையெல்லாம் நன்றாகவே கட்டுப்படுத்தி தியானத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தினால்தான் சொல்கிறேன் ஏற்கனவே ஜிதாத்மனகாக சொல்லியிருக்கேன்னு சொன்னால் ரெண்ட் ஒரு கட்டுக்கு மேலே இன்னொரு கட்டு போட்டால் அந்த கட்டு எப்படி பல அது மாதிரி திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொன்னால் புலநடக்கத்தினுடைய முக்கியத்துவம் புரியும் புலநடக்கம் வெகு புலநடக்கம் நிதித்தியாசனத்துக்கும் மற்றபடி சிரவண எல்லாத்துக்குமே முக்கியம் வாழ்க்கை முழுவதும் புலனடக்கம் இருந்தால் தான் மனசில் எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கும் புலன்கள் புலன் நுகர்ச்சி தேவைதான் தர்மமாக அனுபவிக்கணும் சாஸ்திரம் சொல்கிறது அளவுக்கு மீறி அனுபவித்தா எல்லாமே துக்கத்தில் தான் முடியும் ஆகவே சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது விஜிதேந்திரியா யுத்த யுத்துச்சியத்தே யோகி அந்த யோகியானவன் நன்றாக தியானத்தில் ஞானத்தில் ஆழமாக சென்று விட்டான் அப்படின்னு அர்த்தம் யோகி யுக்தா இத்தியுச்சதே ததா எப்போ ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஏற்படுகிறதோ ஞான விஜான திருப்தாத்மனாகவும் கூட்டஸ்தனாகவும் விஜிதேந்திரியனாகவும் இருக்கிறானோ அப்பொழுது அந்த தியான யோகியானவன் நன்றாக ஞானத்திலே நிலை பெற்றிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இத்தி உச்சத்தை என்று பெரியோர்களால் சொல்லப்படுகிறது யுக்த இத்தியுச்சத்தை யோகி அது மாத்திரமில்லை சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹா சமம்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறதுமில்ல துக்கப்படுறதுமில்ல சாந்தமாக இருக்கிறது அதுதான் சமத்துவம் அது மெய்யறிவுனால ஞானத்தினால வரக்கூடிய ஒரு மனநிலை அது எதுலெலாம் இருக்குன்னா லோஷ்ட அஸ்ம லோஷ்டம்னா மண்ணாங்கட்டி மண் அப்புறம் அஸ்மான்னு சொன்னால் கல் காஞ்சனஹான்னு சொன்னால் தங்கம் இந்த மாதிரி பொருள்களில் அது எவ்வளவு வில உயர்ந்த பொருள்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு தாழ்ந்த பொருள்களாக மதிப்பே இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி அது ரெண்டையுமே அவன் விரும்புறதும் இல்லை வெறுக்கிறதும் இல்லை அவன் அவன் எப்பவும் எவர் கண்ட் அது எப்பவும் திருப்தனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இங்கே சொல்கிறார் தியானத்தினுடைய பிரயோஜனம் எந்த பொருள்களையும் சார்ந்திராத தன்மை எந்த பொருள்களையும் விரும்பாமலும் வெறுக்காமலும் இருக்கின்ற தன்மை அதுதான் தியானத்தினுடைய பிரயோஜனம்ங்கிறது